அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தெனாலிராமன் தாத்தாச்சாரியார் வீட்டிலே தங்கி அவர் வீட்டிலே எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் காலையில எழுந்திரிச்சோன்னே வீடு கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான தண்ணியை தூக்கி கொண்டு வந்து தரணும் அதுக்கப்புறம் ஆடு மாடெல்லாம் வந்து அவித்து மேயக்க கூட்டி போகணும் மேய்ஞ்சி முடித்த பிறகு அதுக்கு வந்து தண்ணி வைக்கணும் அப்புறம் புண்ணாக்கு தவிடு எல்லாம் போடணும் கோழிங்க தங்கி இருந்த இடத்தெல்லாம் கூட்டி கழுவி சுத்தம் பண்ணணும் அப்புறம் சமைக்கிறதுக்கு தோட்டத்தில் இருந்து காய்கறிகள்லாம் பறிச்சிட்டு வந்து தரணும் வந்து காய்கறிகள்லாம் நறுக்கி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலை காலையிலருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எந்த வேலையும் பார்க்க விடாமல் வீட்டு வேலையை மட்டுமே பார்க்க வச்சுட்டாங்க தெனாலிராமனை தென்னாலிராமனோட மனைவியும் அவங்க அம்மாவும் வேலை வாங்குறதுல ரொம்ப கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க அதனால் வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் வந்து நல்லா மாற்றனாண்ட ஒருத்தன் அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் தலையில் கட்டி எல்லா வேலையும் தெனாலிராமனை பார்க்க வச்சுட்டாங்க தெனாலிராமனும் பொறுமையாக செஞ்சிட்ருந்தான் சரி தாத்தாச்சாரியாக நம்மளை அரசர் கிருஷ்ணதேவராய்கிட்ட கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்க போகிறாரு அது வரைக்கும் நம்ம வந்து இந்த வேலைகள்லாம் பார்ப்போம் அதில் என்ன இருக்குது நம்ம வீட்டில் நம்ம பார்க்குற வேலை தானே அதையும் இங்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தோம் தாத்தாச்சாரியார் காலையில் கிளம்பி அரண்மனைக்கு போவார் அரண்மனையிலே இருந்து ராஜாவுக்கு தேவையான வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர் ராஜகுரு இல்லையா ராஜாவுக்கு தேவையான ஆலோசனைகள்லாம் அவர் தான் சொல்லுவார் முக்கியமான விஷயங்கள்ல அதெல்லாம் சொல்லிட்டு அவர் நைட்டு வீட்டுக்கு வருவார் வந்து சாப்பிட்டு படுத்துங்கிருவார் தெனாலிராமனை பற்றி அவர் கண்டுக்கிறவே இல்லை இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு இப்படி போயிட்டே இருந்தது ஒரு நாள் தெனாலிராமன் பொறுமை இழந்து ஐயா என்னை ராஜா கிட்டே வந்து எப்போ அறிமுகப்படுத்தி வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டானா என்னப்பா தம்பி நீ ரொம்ப அவசரப்படுற ராஜாவை பார்க்குறதுன்னா அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது ராஜா கிட்ட நான் நேராக வரும்போது சொல்கிறேன் இப்போ ராஜா வந்து ரொம்ப ஒரு சிக்கலில் இருக்காரு அவர் வந்து இப்போ வந்து யாரையும் சந்திக்க மாட்டார் நீ பாட்டுக்கு உன் பார்த்துட்டே இரு தேவையானப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தெனாலி ராமன் சரிங்க அப்படின்னு சொல்லி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் காலையில் எழுந்திரிச்சதும் வீட்டு வேலைகளை பார்க்குறது தெனாலிராமன் மனைவி சொல்கிற வேலைகளை கேட்குறது அவங்க அம்மா சொல்கிற வேலைகளை கேட்கறது விறகு வெட்டுறது மாடு மேய்க்கிறது கோழி ஆடு மாடு கோழி கட்டுத்தரையெல்லாம் வந்து கூட்டி சுத்தம் பண்ணுறது அதுங்களுக்கு இற வைக்கிறது இப்படி போயிட்டே இருந்தது இப்படி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் போன பிறகு மறுபடி தாத்தாசாரியாரை சந்திச்சு ஐயா நான் ஊரில் இருந்து வந்து ரொம்ப நாளாச்சு எனக்கு மனைவி மக்கள்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் கூட்டிகிட்டு வரணும் நான் ராஜா கிட்டே எனக்கு நீ அறிமுகப்படுத்தி வச்சிங்கன்னா நான் அவர்கிட்ட ஒரு வேலை வாங்கி நான் பாட்டுக்கு ஒரு வீடு பிடிச்சி என் மனைவி மக்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவேன் நான் வந்து ரொம்ப ஆச்சு அவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு நான் எதுவும் காசையே கொடுக்கல எனக்கு எதாவது சம்பளம் போட்டு கொடுங்க நான் மனைவி மக்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தாத்தாச்சாரியாருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சா எவ்வளோ தைரியம் நீ எங்கிட்ட சம்பளம் கேட்ப ஆ நான் வந்து இப்பயே வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறேன் போ நீ போ போய் உன் குடும்பத்தை பார்த்துக்கோ நான் உனக்கு ராஜாவை அழிமுகப்படுத்தி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான் சொன்ன உடனே தென்னாளி ராமன் பதறி போய் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நான் வந்து ராஜாவை சந்திக்கணும்னு தான் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கேன் தயவுசெய்து நீங்கள் எனக்கு ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அது வரைக்கும் நான் வந்து வீட்டு வேலையை பார்க்குறேன் எனக்கு நீங்கள் சம்பளமெலாம் தர வேணாம் அப்படின்னு சொல்லி தெனாலி ராமன் அவங்க வீட்டிலே வந்து மறுபடியும் தங்க ஆரம்பிச்சிட்டானான் தாத்தாச்சாரியாரும் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அதாவது கிண்டெல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டாராம் தெனாலிராமன் மறுபடியும் ஏமாந்து போய் அங்கே இருந்தானான் இப்படி ஆறு மாசம் ஆயிப்போச்சான் அதுக்கு பிறகு தெனாலிராமன் மறுபடியும் ராஜாவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா இல்லையா பாக்கலாம் சரி நேயர்களே